ஒருவர் ஜமா தொ அன்றும் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை ஜமாவிற்கும் இடையிலும் மேலும் அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் வரையிலும் ஆக பத்து நாட்களின் குற்றங்கள் மன்னிக்கப்படும் தரையில் உள்ள பொடி கற்களை உரை கேட்காமல் எடுத்துக்கொண்டிருந்தால் அவர் ஜும்மாவின் நன்மையை வீணடித்து விட்டார் என்று நபி சல்லம் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டு ஐந்து